அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை பகைவர் முதலிய யாரிடத்தும் பொறாமை கொள்ளாத பெருந்தன்மையை ஒருவன் அடைவானே ஆனால் அவன் பெறக்கூடிய உயர்ந்த பொருள்களுள் அதற்குச் சமமான பொருள் வேறொன்றும் இல்லை விழுப்பேறு அப்படின்னா மேன்மை செல்வம் கல்வி புதல்வர் முதலிய பேறுகளெல்லாம் தமக்கு இன்பம் பயந்து பிறர்க்கு பொறாமையை உண்டாக்கும் மேன்மைனா புகழ்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் செல்வம்னா நமக்கு தெரியும் வீடு வாகனங்கள் ஆடுகள் மாடுகள் அந்த காலத்தில் அப்படி சொல்லுவார்கள் ஏவலாளர்கள் நமக்கு இருக்கிற படிப்பு அழகு குழந்தைகள் இதெல்லாம் பாக்யந்தானே உயர்ந்த பாக்யம் ஆகவே இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அது அவனுக்கு சுகத்தை கொடுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் அது பொறாமையை கொடுக்கும் யார் பொராமைய முற்றிலும் விலக்கி விடுகிறானோ அவன் எல்லாராலேயும் போற்றப்படுவானே தவிர அவன் பொறாமைக்கு உரியவனாக ஆக மாட்டான் ஆகையினால அதை விழுப்பேறுன்னர் அழியாத பாக்யம்னு அர்த்தம் விழுச்செல்வம் அப்படின்னு சொன்ன மாதிரி விழுப்பேறு பேருனா பாக்யம்னு இங்கிலீஷில் சொன்னால் ஃபார்ச்சுனேட்டுன்னு சொல்லுவோம் அழுக்காறு இல்லாத தன்மையை ஒழுக்காறாக கொள்க அப்படின்னு முதல் குரலில் உபதேசம் பண்ணினார் அந்த ஒழுக்கம் அழியாத ஒரு செல்வம் பாக்யம் என்று இந்த குரலிலே விளக்கியிருக்கிறார் ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஆகையினால் அழுக்காறு இல்லாத தன்மை ஆகிய உயர்ந்த விழுமிய சீலம் விழுப்பேறு என்று உபதேசிக்கப்பட்டது மனிதன் விரும்பி பெறுவது பேறு என பெயர் பெற்றிருக்கிறது கல்வி செல்வம் அழகு முதலான பெறுதற்கரிய பேறுகள் பல உள்ளன அவற்றிலெல்லாம் அறிய பேரு அழுக்காறு இல்லாத தன்மை அதாவது பொறாமை இல்லாத ஒரு உயர்ந்த குணம் எல்லாரையும் மனமாற பாராட்டுவது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது பொராமை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது பொறாமை இல்லைன்னு சொல்கிறது அதுக்கு நேர்மாறாக மனசார எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுறது பாராட்டுறது எல்லாரிடத்துலையும் இருக்கிற நல்ல குணங்களை சிறப்பாக எடுத்து சொல்கிறது இப்படிலாம் நாம் புரிஞ்சுக்கலாம் அழுக்காற்றின் அண்மை அப்படிங்கிறது குரட்பாவில் இருக்குது அதனுடைய பொருள் அழுக்காறு இல்லாத தன்மை அது ஒரு மன தூய்மை என்பதை முன்னமையே பார்த்துருக்குறோம் மனத்துக்கண் மாசில்லாத தன்மைக்கு அழுக்காறு இல்லாத தன்மை வேண்டும் என்று முதலிலேயே சொல்லியிருக்கிறார் தண்டியலங்காரம் என்கிற நூல் சொல்லுகிறது பிறர் செல்வம் கண்டால் பெரியோர் மகிழ்வம் சிறியோர் பொராத திறமும் அறிவுரியி செங்கமலம் மெய்மலர்ந்த தேங்குமுதம் மெய்யர்ந்த பொங்கொழியோன் வீரய்தும் போது இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் அழுக்காறு இல்லாதவர்கள் உயர்ந்தவர்கள் அழுக்காறு உடையவர்கள் இழிந்தவர்கள் என்று காட்சி அணி என்கிற ஒரு ஒரு ஓமை காட்சி அணியில் இதை காட்டியிருக்கிறது சூரியன் ஒளி வீசி எழுந்தபோது தாமரை மலர்ந்தது குமுதம் குவிந்தது குமுதம்னா அல்லிப்பூ பிற நலம் கண்டபோது பெரியோர் முகம் மலர்ந்து மகிழ்வார்கள் சிறியோர் உள்ளம் புழுங்கி கூம்பி உழைவர் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது வேறு எந்த மேன்மைகள் இல்லாவிட்டாலும் ஒழுக்கம் அன்பு பொறாமை இல்லாத குணங்கள் இருந்தாலே போரும் ஒருவன் நூறு வயது வாழ முடியும் என்று மனு நீதி மனு தர்மசாஸ்திரம் அத்தியாயம் நூற்றி பாடல் உபதேசித்திருக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் அழுக்காற்றின் நண்பர் பகைவர் எவராக இருந்தாலும் பொறாமைப்படும் தன்மையிலிருந்து அண்மை நீங்கியிருக்கும் தன்மையை பெறின் ஒருவன் பெறுவானேயானால் அகுது அப்பொறாமை குணம் இல்லாத தன்மைக்கு ஒப்பது நிகரான விழுப்பேற்றின் அழியாத சிறந்த பாக்கியம் அல்லது பேறு இல்லை வேறு எதுவும் இல்லை நண்பர் பகைவர் எவராக இருந்தாலும் பொறாமைப்படும் தன்மையிலிருந்து நீங்கியிருக்கக்கூடிய தன்மையை ஒருவன் பெறுவானே ஆனால் அப்பொறாமை குணம் இல்லாத தன்மைக்கு நிகரான அழியாத நற்பேறு வேறு எதுவும் இல்லை அதாவது இந்த இரண்டு குரட்பாக்களிலும் பொறாமை இல்லாமல் இருப்பதனுடைய சிறப்புத்தன்மை நன்கு உணர்த்தப்பட்டது